அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக இந்த திருக்குறளுக்கு நேற்றைக்கு பாதி அளவுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன் இப்போ இன்னும் சிறப்பாக சொல்றதுக்கு முயற்சி பண்றேன் அதாவது கற்க வேண்டும் கண்டிப்பாக படிச்சாகணும் எதை படிக்கணும் அதை எப்படி படிக்கணும் அப்படி படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இத்தனை விஷயங்கள் இதை பரிமேலழகர் ரொம்ப அழகாக சொல்கிறார் கற்க வேண்டும் என்பதையும் கற்கப்பட வேண்டிய நூல்களை பற்றியும் அவற்றை எப்படி கற்க வேண்டும் என்றும் அந்த கற்றதனுடைய பயனும் இதனால் சொல்லப்பட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் நாம் இதை பார்த்துடுவோம் கற்க வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை அறிவுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் மனித உடலிலுதான் உயிருக்கு தன்னுடைய நுண்ணுடலிலே இருக்கக்கூடிய அறிவாற்றலை வழிப்படுத்தும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனவே அந்த அறிவை வளர்க்க வேண்டுமென்றால் இந்த உடல் நீண்ட நாட்கள் இருக்காது அதை பரிமேலகர் ரொம்ப அழகாக சொல்கிறார் கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம இருக்க போகிறோம் நமக்கு பலவிதமான நோய்களும் இந்த உடம்பில் வருகிறது நம்முடைய புத்தி ரொம்ப அதுக்காக இயற்கையாக நிறைய அறிவாற்றல் இருக்குதுன்னு சொல்ல முடியாது புரிந்து கொள்ளும் ஆற்றல் இருந்தாலும் வரையறைக்குட்பட்டதாகத்தான் இருக்கிறது சில்நாள் பல்பிணி சிற்றறிவினருக்கு ஆகா என்பது பெற்றாம்னர் அதாவது இந்த புருஷார்த்தங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் மனிதனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பொருள் வேணும் நின்பம் வேணும் நல்ல அறச்செயல்கள் வேணும் அதற்கு பிறகு அமைதியான ஆனந்தமான வாழ்க்கைக்கு தேவையான அறிவை கொடுக்கக்கூடிய நூல்களை படிக்கணும் இதை தவிர மற்ற விஷயங்களை படிக்கிறதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுகிறார் கற்பவை கற்க மற்றதெல்லாம் வந்து இதை நமக்கு அமைதியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆகனால் கற்க வேண்டிய நூல்களை கற்கணும் அப்படி கசரரை கற்கிறது கேட்டால் அது என்னது சந்தேகங்கள் விபரீதம் இல்லாமல் உண்மையான அர்த்தத்தை நிறைய பேர்கிட்ட கேட்டு நிறைய தடவை கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது பகுப்பியாக ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம்னு சொல்லுவாங்க நிறைய பேர்கிட்ட கேட்கணும் நிறைய தடவை கேட்கணும் அப்போத்தான் அறிவில் தெளிவு பிறக்கும் ஆக கசடற கற்க வேண்டும் கற்ற பிறகு என்ன பண்ணுறதுன்னு அதற்குத்தக நிற்க நிற்கிறதுன்னு சொன்னால் இல்லற வாழ்க்கையில் இருந்து தனக்கு விதிக்கப்பட்ட அறச் செயல்களையெல்லாம் செய்து புலநின்பத்தையும் நுகர்ந்து வருங்கால தலைமுறைக்கு அறவாழ்க்கையை பற்றின வழிமுறைகளை கற்பிக்கணும் அதுதான் அதற்குத்தக நிற்பது அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பனம் மேலும் வாழ்க்கையினுடைய பிற்காலத்தில் உடல் ஆற்றல் குறைகிறதுனால துறவரத்துக்குரிய தவத்தை செய்து மெய்ப்பொருளை உணர்ந்து அவா அறுப்பது இதுதான் அதற்குத்தக நிற்க என்பதை அருமையாக பரிமேலழகர் நமக்கு அருளி செய்திருக்கிறார் விளக்கமாக ஆகவே கற்போம் கற்பவை கற்போம் கசடர கற்போம் அதற்குத்தக வாயிலாக மக்களுக்கு வருங்கால தலைமுறைக்கு அமைதியான ஆனந்தமான வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற முறையில் அதை உணர்த்துவோம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்